அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீதர் கர்நாடகாவில் இருக்கிற மங்களூர்லேருந்து பேசுகிறேன் நான் பிறந்தது கோவை மாவட்டத்தில் இருக்கிற உடனப்பேட்டையில் மற்றபடி படித்தது எல்லாமே வந்து ஈரோட்டில் இங்கே மங்களூருக்கு வந்து சுமார் இருபது வருஷமாச்சு நான் இங்கே இருக்கிற ஒரு பெட்ரோலியம் ரிஃபைனரியில் அதோடய ஐடி டிவிஷனில் டிஜிஎம்மாக வேலை பார்க்குறேன் ஸோ இதான் வந்து என்னோட சின்ன பேக்ரவுண்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கும் அப்படித்தான் எங்கிட்டையும் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தது இருக்குது ஸோ இப்படி ஒரு நாள் அதாவது மே ஏழாம் தேதி ஹிந்து பேப்பர் படிக்கும்போது அதில் ஒரு ஆர்டிக்கல் என்னென்னா ஏ ரேடியோ சர்வீஸ் வித் அவுட் ஸ்டுடியோன்னு இருந்தது எப்படி இது பாசிபிள்னு அந்த ஆர்டிக்கிளை படித்தேன் அதில் விஷுவலி சேலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு டெய்லி முக்கியமான நியூஸை வாட்ஸ்அப் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்த சர்வீஸ்ன்னு திரு ஞானப்பிரியன் சொல்லியிருந்தார் சோ பத்து பேர்த்துக்கு ஷேர் பண்ணி ஆரம்பித்த இந்த முயற்சி இன்றைக்கி சுமார் ஆயிரம் பேர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த நற்றினை குரூப் சர்வீஸுக்கு ரெகுலர் விசிட்டர்ஸாக இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருந்தது படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது மேலும் அதில் டாக்டர் சாமி சொல்லியிருந்தார் நட்டினே எஸ் பிகம் ஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்லியிருந்தார் சோ இப்படிப்பட்ட இந்த தமிழ் நண்பர்கள் குரூப்பில் நம்மளால் எதாவது செய்ய முடியுமான்னு திரு ஞானப்பிரியன் சாருக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ அவர் கூட பேசும்போது அவர் சொன்ன என்னை பற்றி கேட்டுட்ருந்தார் என்னை பற்றி என்னோடய ஹாபியை பற்றி கேட்டுட்ருந்தார் என்னோடய ஹாபி ஸ்டாம்ப் கலெக்ஷன்னு சொன்ன. ஸ்டாம்ப் கலெக்ஷன் இது வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அப்படித்தான் நானும் ஸ்கூல் போது ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஸ்டாம்பை சின்ன நோட்டில் ஒட்டி நானும் சந்தோஷப்பட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை காட்டி பெருமைப்பட்டுட்டு இருப்பேன் ஆனால் ஸ்கூலு ஹையர் ஸ்டடீஸு காலேஜு வேலைன்னு வந்தப்போ அந்த ஹாபி அப்படியே விட்டு போயிருச்சு ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்தில் அந்த ஹாபி திரும்ப வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இங்கே மங்களூரில் இருந்த ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் அசோசியேஷனை பற்றி கேள்விப்பட்டுட்டு அங்கே போனேன் அங்கே இருந்த ஸ்டாம்ப் கலெக்டர்ஸு எனக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷனை பற்றி பல ஐடியாஸ் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ஐடியாவை பேஸ் பண்ணி என்னோட ஸ்டாம்ப் கலெக்ஷனை திரும்பவும் ஆரம்பித்தேன் அதாவது திமேட்டிக் ஸ்டாம்ப் கலெக்ஷன்னு தீர்மானமும் செஞ்சேன் என்ன தீம் கலெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கும்போது லைட் ஹவுஸ் ஞாபகம் வந்தது அதென்ன லைட் ஹவுஸ்ன்னு கேட்குறீங்களா ஆமா, இங்க மங்களூரில் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அதுக்கு வாராவாரம் போய் பார்த்துட்டு வருவோம் ஸோ அதோட சர்வீஸை பத்தி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் வேலை பார்க்குற ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பற்றியும் நிறைய ஸ்டாம்ப்ஸ் பார்க்குற சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைச்சிது ஸோ இந்த ரெண்டு தீமை வச்சு என்னோடய ஸ்டாம்ப் கலெக்ஷனோட செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்தேன் இன்றைக்கி பதினேழு வருஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டாம்ப் கலெக் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் ஸ்டாம்ப் கலெக்ஷனில் என்னால் பல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சது ஒரு நாட்டை பற்றி அதோட நாகரிகம் அதோட வளர்ச்சி அதோட இண்டஸ்ட்ரி மக்கள் ஹிஸ்ட்ரி டெக்னாலஜி லொக்கேஷன் இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சது மேலும் ஸ்டாம் கலெக்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்டாம்பை வந்து ஏன் எதற்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்டாம்ப் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பல நாட்டு மக்களோட தொடர்பும் எனக்கு கிடைச்சது சரியா சொல்லணும்னா ஸ்டாம்ப் ஒரு நாலேஜ் ட்ரெஷர்னு தான் சொல்லுவேன் அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஹாபியை நான் மட்டும் தெரிஞ்சிக்காமல் அதை என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் கற்று கொடுத்துட்ருக்கேன் சார் என்னோட ஒரு பையன் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற தீமை வச்சு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான் ஸோ இன்னொரு பையன் ஜென்டில்மேன்ஸ் கேம்னு கிரிக்கெட்டை பற்றி ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறான் சார் என்னோட இந்த ஸ்டாம்ப் திமேட்டிக் கலெக்ஷன் வச்சு நான் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன்லையும் எக்ஸிபிட் பண்ணி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ என்னோடய பசங்களும் ஸ்டேட்டு அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியும் அவங்களும் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ கிங் ஆஃப் ஹாபீஸ்னு சொல்கிற இந்த ஸ்டாம்ப் அப்புறம் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நற்றினை நண்பர்களோட பகிர்ந்துக்கணும்னு திரு ஞானப்பிரியன் சார்கிட்ட கேட்டேன் அவரும் அதுக்கு இமீடியட்டாக சரின்னு சொல்லிட்டார் ஸோ நற்றினையில் அறிவோம் அஞ்சல் தலைங்கிற செக்மெண்ட் மூலமாக நான் உங்களை வாராவாரம் புதன்கிழமை அஞ்சல் தலை பற்றின தகவல்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இதை உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறது என்னோட மனைவி திருமதி ஹேமா ஸ்ரீதர் இந்த அறிவோம் அஞ்சல் தலைங்கிற செக்மெண்ட்டை தவறாமல் கேளுங்க அதில் சொல்கிற தகவல்கள் பற்றியோ அல்லது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் பற்றியோ எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலும் சொல்கிறேன் கைடும் செய்கிறேன் உங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மூலமாகவோ நற்றினையோட இமெயில் மூலமாகவோ கேளுங்க உங்கள் எல்லோரையும் நற்றினையில் அறிவோம் அஞ்சல் தலைங்கிற செக்மெண்ட்டில் வரும் புதன்கிழமை மீண்டும் சந்திக்கிறேன் மேலும் பயணிப்போம் நன்றி வணக்கம்